بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاه والسلام على اشرف الانبياء وسيد المرسلين محمد وعلى اله وصحبه ومن تبعهم باحسان الى يوم الدين ار ولعن انبديون الله وكلا فغلوم الحمد لله صلواتم سلامم முகமது முஸ்தஃபா ரசூலுல்லாஹி சல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய கிளையார்கள் தோழர்கள் அன்னாரை பின்பற்றி வாழுகின்ற நல்லடியார்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக கண்ணியத்துக்குரிய இமாம்களே உடமாக்களே இஸ்லாமிய சகோதரர்களே சகோதரிகளே அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து எமது ஆன்மீக பயணத்திலே நாம் நிறைவான வெற்றியை பெற்றுக் எந்த எந்தளவு தூரம் இறை சிந்தனை அவசியம் மரண சிந்தனை தேவை என்பது பற்றி முன்னைய உரைகளிலே நாம் கலந்துரையாடினோம் எமது இந்த ஆன்மீக பயணத்தை வெற்றிகரமாக அமைத்துக் கொள்வதற்கு தேவையான மற்றும் ஒரு சிந்தனை தான் மறுமை பற்றிய சிந்தனை ஆகும் என்று நாம் நேற்றைய உரையின் இறுதியில் குறிப்பிட்டோம் சகோதரர்களே சகோதரிகளே எவ்வாறு முக்கியத்துவம் பெறுகிறதோ எந்த அளவுக்கு மரண சிந்தனை முக்கியத்துவம் பெறுகிறதோ அதே அளவுக்கு மறுமை பற்றிய சிந்தனையும் கூடுதலான முக்கியத்துவத்தை பெறுகின்றது ஒரு மனிதன் அல்லாஹுவின் மீது நம்பிக்கை தனது ஆரம்பத்தை தெரிந்து கொள்கிறான் இறைவனை அருகின்ற போது ஆரம்பத்தை தெரிந்து கொள்கிற்கு பின்புள்ள வாழ்க்கையை மறுமையை நம்புகின்ற தனது முடிவை அறிந்து கொள்கிறான் அல்லாவை அறிகின்ற தனது ஆரம்பம் என்ன என்பதை தெரிந்து கொள்கின்ற மனிதன் மன்னத்துக்கு பின்புள்ள வாழ்க்கையான மறுமையை அறிந்து அதனை நம்புகின்ற போது தனது முடிவு யாது என்பதை தெரிந்து கொள்கிறான் தனது ஆரம்பம் என்ன தனது முடிவு யாது என்பதை அறிந்து கொண்ட மனிதனுக்கு இந்த வாழ்க்கை மிக தெளிவானதாக இருக்கும் வாழ்க்கையின் தெளிவானதாக இருக்கும் எப்போது ஒரு மனிதனுக்கு தனது ஆரம்பத்தை பற்றிய தெளிவில்லையோ எப்போது மனிதனுக்கு தனது முடிவு என்ன என்பது பற்றி அறிவில்லையோ அப்போது அவன் குழப்பத்தில் இருப்பான் மயக்கத்தில் இருப்பான் இந்த வாழ்க்கையை பற்றிய தெளிவில்லாத நிலையில் இருப்பான் ஒரு மூவினை பார்த்து ஒரு இறை விசுவாசியை பார்த்து நாம் தெளிவுள்ளவன் என்று ஏன் சொல்கிறோம் என்றால் அவனுக்கு தனது ஆரம்பம் தெரியும் ஏனென்றால் இங்கிருந்து வந்தோம் என்பதை அறிந்து இருக்கிறான் அவன் ஏனென்றால் அல்லாஹுவை நம்புபவன் தனது முடிவும் அவனுக்கு தெரியும் ஏனென்றால் தனது வாழ்க்கையை எங்கு போய் முடியப் போகிறது என்பதை அவன் அறிந்து வைத்திருக்கிறான் மறுமையை நம்பியவனாக அவன் இருக்கிறான் இந்த வகையில் தான் இஸ்லாத்தின் அடிப்படை கொள்கைகள் மூன்று என்று நாம் ரத்தின சுருக்கமாக சொல்லலாம் ஆறையும் சுருக்கி மூன்றுக்குள் நாம் கொண்டு வரலாம் இஸ்லாத்தின் அடிப்படையான முதலாவது நம்பிக்கை என்ற ஏகத்துவம் அல்லா இருக்கிறான் அவன் ஒருவன் அவனை வணங்கி வழிபட தகுந்தவன் என்பது என்ற எமது ஆரம்ப அடிப்படை நம்பிக்கை இரண்டாவது நம்பிக்கை அல்லது ஆசரா என்ற மின்ோகிறோம் என்ன செய்ய வேண்டும் என்பதை சொல்ல வந்தவர்கள் இறை தூதர்கள் இந்த வகையில் இஸ்லாத்தின் மூன்றாவது அடிப்படை கொள்கையாக இருப்பது என்ற தூதுவம் பற்றிய நம்பிக்கை இறை தூதர்கள் பற்றிய நம்பிக்கை இந்த மூன்றும் தான் இஸ்லாத்தின் பிரதானமான அடிப்படைகள் இந்த மூன்றிலும் தான் ஈமானுடைய எல்லா அம்சங்களும் கட்டியிருப்பன அல்லா பற்றிய நம்பிக்கை மனக்குகள் பற்றிய நம்பிக்கை திரைத்தூதர்கள் பற்றிய நம்பிக்கை வேதங்கள் பற்றிய நம்பிக்கை மன்னத்திற்கின் வாழ்வு பற்றிய நம்பிக்கை கதா கதிர் என்ற இறைவனுடைய நிர்ணயம் பற்றிய நம்பிக்கை பற்றிய நம்பிக்கை எல்லாம் இந்த அடிப்படையான மூன்று நம்பிக்கைகளையும் அடித்தளமாக கொண்டுதான் அமைந்திருப்பதை பார்க்கிறோம் எனவே ஒரு மனிதன் உள்ளவனாக மாத்திரம் இருந்தால் இந்த உலகத்திலே நாம் வீணாக படைக்கப்படவில்லை என்பதை அல் குரான் அழகாக எடுத்துச் சொல்கிறது அப்ப ஹசிபுத்தும் அன்னமாக அன்னக்கும் இரையினாலும் நீங்கள் வீணுக்காக படைக்கப்பட்டிருக்கிறீர்கள் வீழ்த்தப்பட மாட்டீர்கள் மறுமை இருக்கிறது அதை நோக்கி நாம் மீள இருக்கிறோம் அது எந்த சந்தேகமும் இல்லாத அளவுக்கு நம்பிக்கை வருகின்ற போதுதான் எமது ஈமான் முழுமையடைகள் மனிதன் சும்மா விடப்படுவான் என்று மனிதன் நினைத்து நினைத்துரான் ஒரு இடத்தில் கேட்பதை நாங்கள் பார்ப்போம் சகோதரர்களே சகோதரிகளே நான் வாழ்கின்ற இந்த உலகத்திலே கல்விக்கு என்று கூடுதலான முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது படிக்காத பெற்றோர் கூட நமது பிள்ளைகள் நன்கு படிக்க வேண்டும் என்பதில் கூடி ஆர்வம் காட்டுகிறார்கள் பரீட்சை காலம் வந்துவிட்டால் சோதனை காலம் வந்துவிட்டால் எல்லோரும் விழிப்படைந்து விடுவார்கள் மாணவர்கள் இரவு பகலாக படிப்பார்கள் பாடங்களை மீட்டுவார்கள் பரீட்சைக்காக தங்களை தயார்படுத்துவார்கள் பயத்தோடு அவர்கள் முனைப்போடு செயற்படுவார்கள் என்பது மாத்திரமல்ல முழு குடும்பமும் அந்த மாணவனுடைய பரீட்சையில் அக்கறை கொண்டதாக கருத்தரை கொண்டதாக இருக்கும் சித்தடையவில்லை என்றால் அதன் விளைவு எவ்வளவு மோசமாக இருக்கும் என்பது எல்லோருக்கும் தெரியும் படிக்காத பெற்றோர்கள் கூட தனது குழந்தையின் தனது பிள்ளையின் பரீட்சையிலே மிகவும் அக்கறை காட்டுவார்கள் அத்தகைய ஒரு நாம் வாழ்க்கிறோம் பரீட்சையின் பெருபேர்கள் வரும் அனைவரும் வலிமேல் பார்த்திருப்பார்கள் பரீட்சையின் பெறுபேர்கள் நல்ல முறையில் அமைந்து விட்டால் இருப்பார்கள் சந்தோஷப்படுவார்கள் விருந்து படைப்பார்கள் வைபவங்களை எல்லாம் ஒழுங்கு செய்வார்கள் முடிவுகள் மோசமாக அமைந்துவிட்டால் மாணவன் மாத்திரம் அல்ல குடும்பம் உறவினர்கள் அனைவரும் கவலைப்படுவார்கள் வருடா வருடம் எதிர்நோக்குகின்ற இத்தகைய பரிச்சைகள் சில போது மாணவர்கள் மாத்திரம் அல்ல உத்தியோகம் பார்ப்பவர்கள் கூட பரிசைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டியிருக்கும் ஏனென்றால் அவர்களுடைய அவர்களுடைய வெற்றிகரமாக அமையும் நாம் சிந்திக்கிறோம் தோல்வியடைந்துவிட்டால் கவலைப்படுகிறோம் இந்த பரீட்சைகள் எல்லாம் நாம் எதிர்நோக்கி இருக்கின்ற பெரிய ஒரு பரீட்சையை நினைவுபடுத்த வேண்டும் அந்த மறுமையில் அல்லிதானத்தில் மாபெரும் இந்த உலக பரீட்சை ஒன்றிலே நாம் சித்தி அடையவில்லை என்றால் அந்த பரீட்சை மீட்டலாம் திரும்ப எழுதலாம் அடுத்த ஆண்டு எழுதலாம் அதற்கான வாய்ப்பு இருக்கிறது வேறு பிரதியீடுகளையும் காணலாம் வழிகளும் காணலாம் ஆனால் மருமையின் பரீட்சையில் நாம் தோல்வி அடைந்துவிட்டால் இரண்டாவது இரண்டாவது சந்தர்ப்பம் இல்லை மீண்டும் ஒரு வாய்ப்பு இல்லை அது இறுதி பரீட்சை கடைசி பரீட்சை அந்த பரீட்சை கண்டிப்பாக இருக்கிறது அதில் எந்த சந்தேகமும் இல்லை இந்த உலகம் என்பது அந்த பரீட்சைக்காக தேர்வுபடுத்திக் கொள்ளக்கூடிய இடம் மறுமை என்பது பரீட்சை முடிவுகளை பெறுபெறுகளை தருகின்ற இடம் இங்கு நாம் பெருபேர்களை எதிர்பார்க்க முடியாது ஒவ்வொரு மனிதனும் வறுமையிலே தனது பெருபேர்களை நினைத்துத்தான் பார்த்துக் கொண்டிருப்பார் தனது கையிலே பெருபேர்கள் கிடைத்தவர்கள் சந்தோஷமாக இருப்பார்கள் மகிழ்ச்சி ஆரவாரம் செய்வார்கள் என்பதை நான் அறிந்திருந்தேன் அதற்காக என்னை தயார்படுத்தினேன் இதோ நான் பரீட்சையில் வெற்றி வெற்றி பெற்று விட்டேன் என்று எல்லோருக்கும் வலது கையில் பட்டோலை கிடைத்த மனிதன் தாக்கிச் அதே நேரத்தில் பரீட்சைக்கு சரியாக தயாராகாமல் தோல்வி கண்ட மனிதன் மறுமையிலே இடவுகையில் தனது பட்டோலை பதிச்சை பெருபெறுகளை முடிவுகளை பெற்று பெறுகின்ற போது அவன் உண்மையில் எனக்கு இந்த மறுவை வந்திருக்க அமல் நான் மண்ணோடு மண்ணாக போயிருக்க கூடாதா என்று மனிதன் அங்கலாய்ப்பான் என்று அல் குரான் மிக அழகாக சொல்கிறது சகோதரர்களே இந்த உலக பரீட்சையிலே மோசடி செய்யலாம் அழைக்கலாம் மோசடி செய்ய முடியாது ஏமாற்ற முடியாது எவருடைய உதவியும் எங்களுக்கு கிடைக்காது எந்த அளவுக்கு மறுமையின் பரீட்சை மிக பயங்கரமானது என்பதை அல் குரான் சொல்கிறது தனது தந்தையை விட்டு ஓடுவான் தனது மனைவியை விட்டு ஓடுவான் தனது கணவனை விட்டு மனைவி ஓடுவான் தனது பிள்ளைகளை விட்டு மனிதன் ஓடுவான் லிக்குள்ளின்று இம்மின்ஹும் ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனுடைய விவகாரமே இருக்கும் என்று அல் குரான் சொல்கிறார் எத்தகையதாக இருக்கும் என்பதை அல் குரான் பல இடங்களிலே எங்களுக்கு படம் பிடித்து காட்டுவதை பார்க்கிறோம் மறுமையிலே ஒரு பாவி அல்லாவின் தண்டனையை கண்டு நரக நெருப்பின் வேதனையை கண்டு அஞ்சு பயந்து அது தன்னை காப்பாற்றி வேண்டும் என்பதற்காக சொல்கிறது, உழைத்தோமோ எவருக்காக பொய் சொன்னோமோ எவருக்காக மோசனை செய்தோமோ எவருக்காக ஏமாற்றினோமோ இந்த பிள்ளைகளை வாட வைப்பதற்காக பல்வேறு தவறுகளையும் தப்புகளையும் தான் செய்ததாக இந்த உலகத்தில் சொல்லிக் கொண்டிருந்தோம் மறுமையில் அல்லாவுடைய தண்டனை அஞ்சி நடுங்கி தனது பிள்ளைகளை காட்டி எடுத்து நரங்கிலே போட்டு விட்டு என்னை சொல்கிறார் உலகிலே அதிகமான மனிதர்கள் தவறுகள் பிள்ளைகள் பாவங்கள் செய்வதற்கு காரணம் அவர்களுடைய பிரச்சனைகள் அல்ல சொல்வார்கள் என்ன செய்ய குடும்பத்தை காப்பாற்ற வேண்டியிருக்கிறார் சகோதரிகளை திருமணம் முடித்து கொடுக்க வேண்டிய நிலை இருக்கிறது பெற்றோரை காப்பாற்ற வேண்டியது பிள்ளைகளை வாழ வைக்க வேண்டியிருக்கிறது என்றுதான் பலரும் சொல்வார்கள் எனக்காக நான் வாழ்கிறேன் என்று சொல்பவர்கள் மிகவும் குறை அவ்வாறு பிறருக்காக குடும்பத்துக்காக மனைவர்களுக்காக பெற்றோருக்காக சகோதர சகோதரிகளுக்காக வாழ்ந்த ஒரு மனிதன் தான் வறுமையில் நரக நெருப்பை கண்டு தனது குழந்தைகளை காண்பித்து சொல்கிறான் எனது இந்த குழந்தைகளை எனக்கு பதிலாக எடுத்துவிட்டு என்னை மாத்திரம் சூனத்தின் நுழைவித்துவிடு என்று சொல்கிறான் எனது பிள்ளைகள் மாத்திரம் போதாதா சரி எனது பிள்ளைகளோடு மனைவி இருக்கிறார் இவளையும் சேர்த்து எனக்கு பதிலாக நரகிலே தள்ளிவிட்டு என்னை மாத்திரம் விட்டுவிடு என்று மனிதன் சொல்வார் ஒரு ஒரு பெண்ணும் குழந்தைகள் மாத்திரம் போதாதா இவர்கள் விட்டுவிடு என்று காணுகின்றது பிள்ளைகள் உனக்கு போதாது எனது மனைவி எனக்கு போதாது கணவனும் உனக்கு போதாது இதோ முழு குடும்பம் இருக்கிறது எனது பிள்ளைகள் எனது மனைவி அல்லது கணவன் பெற்றோர்கள் சகோதர சகோதரிகள் முழு குடும்பம் தள்ளிவிட்டு என்னை மாத்திரம் விட்டுவிடு என்று மனிதன் சொல்வான் அதுவும் சரிவராது என்று காண்கின்ற போது மனிதன் என்ன சொல்வான் என்றால் குரான் சொல்கிறது தெரியுமா பூமியிலே வாழ்ந்த எல்லா மனிதர்களையும் எனக்கு பதிலாக நரகத்திலே தள்ளிவிட்டு என்னை மாத்திரம் விட்டுவிடு சுவனத்தில் நுழைவிட்டு விடு என்று சொல்வான் அது சரிவராது அது கொழுந்து விட்டறியும் நெருப்பாகும் அது அவனை தீண்டியே தீரும் என்று குரான் சொல்கிறார் மருமையிலே அல்லாவுக்கு மாறு செய்து அவனால் அவனை காப்பாற்றிக் கொள்ள முடியாது என்றால் குரான் சொல்கிறது அவர்களே எத்தகைய ஒரு பயங்கரமான பரிசைக்கு நாம் முகம் கொடுக்க வேண்டியிருக்கிறது என்பதை சிந்தித்து பாருங்கள் அந்த நாடிலே யாரும் எவருக்கும் எந்த நன்மையும் செய்ய முடியாது لا والد عن عن والده ولا هو والده شيئا பெற்றோருக்கு எந்த பயனையும் கொடுக்க முடியாது அத்தகைய பயங்கரமான நாள் என்று அழுத்தம் திருத்தமாக சொல்கிறது கருணை கடலாக வந்த ரசூலுல்லா அல்லாஹுடைய விளங்கியவர்கள் அல்லாவுடைய தண்டனையில் இருந்து உன்னை என்னால் காப்பாற்ற முடியாது உன்னை நீ பாதுகாத்துக்கொள் என்று சொன்னார்கள் எத்தகைய பயங்கரமானது இந்த மறுமை என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் உலகத்திலே கொடுக்கல் வாங்கலுக்கு திருகம் இருக்கிறது தீனார் இருக்கிறது தொடர் இருக்கிறது எண் இருக்கிறது இது உலக கொடுக்கல் வாங்கலுக்கு இருக்கிற அல்லது ஊடகங்கள் வாங்கலுக்கு இருக்கிற ஊடகம் என்ன தெரியுமா நாணய அழகு என்ன தெரியுமா நன்மைகளும் தீமைகளும் நன்மைகள் தீமைகள் இதுதான் அங்கு இருக்கின்ற கரன்சி இந்த கரன்சியை வைத்து எல்லாம் நடக்கும் வேறு எதை வைத்தும் எதுவும் சாதிக்க முடியாது அது மாத்திரமல்ல இந்த மறுமை என்பது மனிதனுடைய சுயநலம் எனது நிலை என்பது மிக தெளிவாக வெளிப்படுகின்றன இந்த உலகத்திலே மனிதன் திறன் பார்ப்பான் சமூக பார்ப்பான் அடுத்தவரை நோக்குவான் மற்றவருக்காக வாழ்வான் ஆனால் மறுமையில் எவரும் எவரை பற்றியும் சிந்திக்க போவதில்லை அவர்கள் சொன்னுடைய தூதரே ஆண்கள் பெண்கள் எல்லோரும் நிர்வாணமாக இருப்பார்களா இருக்குமே என்று சொன்னும் அது கவலையும் ஏற்படாத அளவுக்கு நிலைமை மிக பயங்கரமாக இருக்கும் யாரும் அடுத்தவருடைய அவதத்தைப்படி இருக்கிறது இவர் என்ன நிர்வாகமாக இருக்கிறார் என்று பார்க்கக்கூடிய நிலை அங்கு இருக்காது அந்த அளவுக்கு நிலைமை மிக பயங்கரமாக இருக்கும் என்று மருமையை மஷ்ஷரை எங்களுக்கு அப்படியே படம் பிடித்து காண்பிக்கிறார்கள் அந்த அளவுக்கு பயங்கரமானால் அந்த மருமையினால் அந்த மருமையினாலே நானும் நீங்களும் ஒவ்வொருவரும் எதிர்கொண்டவர்களாக இருக்கிறோம் சகோதரர்களே சகோதரிகளே இந்த மருமைக்கு முன்னால் இந்த மருமை நம்பிக்கைக்கு முன்னால் மூன்று வகையான மனிதர்களை நாங்கள் பார்க்கிறோம் மனிதர்களே ஒரு பிரிவினர் இருக்கிறார்கள் அவர்கள் உண்மையில் அல்ல இந்த உலக வாழ்க்கை தான் வாழ்க்கை என்று அவர்கள் நினைக்கிறார்கள் அவர்களுக்கு விசாரணை பற்றியோ மக்சரை பற்றியோ சுருக்கத்தை பற்றியோ நரகத்தை பற்றியோத்தை பற்றியோ எது பற்றியும் உறுதியான நம்பிக்கை இல்லை இவர்களை நாங்கள் நாற்றியர்கள் என்று சொல்கிறோம் இவர்கள் நாச்சியர்களாக இருக்கிறார்கள் லோகாயுதவாதிகள் என்று நாங்கள் இவர்களை வர்ணிக்கிறோம் வரலாறு நடிகளும் இத்தகைய மறுமை வாழ்க்கை பற்றி நம்பிக்கை இல்லாத மனிதர்கள் இருந்திருக்கிறார்கள் உலகத்தை தான் அவர்கள் எல்லாம் நினைப்பவர்களாக இருந்திருக்கிறார்கள் இத்தகைய நம்பிக்கைகள் இல்லாமல் இல்லை மறுமை பற்றிய உறுதியான நம்பிக்கையற்ற எத்தனையோ பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் தொழுதாலும் நோன்பு நோட்டாலும் சில போது இந்த கேள்வியை எழுப்புவார்கள் உண்மையில் பிறகு வாழ்க்கை இருக்கிறார் ஒன்று நினைக்காதீங்க அதை நம்புவது என்ற சந்தேகம் பரவலாக உலகத்திலே காணப்படுகிறது தங்களை முஸ்லீம்கள் என்று சொல்லிக் மத்தியில் கூட இந்த சந்தேகம் இயலாமல் இருப்பதில்லை சகோர்களே அலக்குரான் அதன் காரணத்தினால் மன்னத்துக்கு பின்னிதன் வருட காலம் பாடுகிறார் அவனுக்கு மனைவி அவனுக்கு பிள்ளைகள் அவனுக்கு பெற்றோர்கள் அவனுக்கு சகோதர சகோதரிகள் நண்பர்கள் அன்பர்கள் அபிமானிகள் ஆதரவாளர்கள் என்று ஒரு பெரிய வட்டம் இப்படித்தான் ஒவ்வொரு மனிதர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் எதிர்பார்ப்புகளும் இருக்கின்றன அவன் எதிர்பாராத நிலையில் மரணித்து விடுகிறான் மௌத்தாக்கி விடுகிறான் எல்லோருக்கும் பிரச்சனை மனைவிக்கு பிரச்சனை எனது கணவன் போய்விட்டார் பிள்ளைகளுக்கு பிரச்சனை எமது பெட் எமது தந்தை போய்விட்டார் சகோதரனுக்கு பிறகு சகோதரன் போய்விட்டார் யாரும் தயாரில்லை இயல்பாகவே மனித உள்ளம் என்ன சொல்கிறது இது கடைசி பிரிவாக இருக்கக்கூடாது நாம் மீண்டும் சந்திக்க வேண்டும் இயல்பாக மனித உள்ள சொல்கிறது நாம் மீண்டும் சந்திக்க வேண்டும் காண வேண்டும் பார்க்க வேண்டும் என்ற உணர்வு இயல்பாகவே ஏற்படுகிறது கபலர் கொண்டு போய் அடக்கிவிட்டு வந்ததன் பின்னால் எல்லாம் முடிந்து விட்டது கிடையாது என்ற நிலையை ஏற்றுக்கொள்வதற்கு யாரும் தயாரில்லை உலகத்திலே எனவே மனித இயல்பானது கண்டிப்பாக மரணத்துக்கு பிறகு வாழ்க்கை இருக்க வேண்டும் மீண்டும் நாம் சந்திக்க வேண்டும் மீண்டும் நாம் பார்க்க வேண்டும் இது பிரிவு அல்ல இது என்றுதான் எதிர்பார்க்கிறது இதற்கு மாற்றமான உணவு எவரிடமும் இல்லாமல் இருப்பதை நாங்கள் பார்க்கலாம் அடுத்ததாக உலகத்திலே நாங்கள் வாழ்பவர்கள் அசத்திய வாழ்வர்கள் நல்லவர்கள் உலகத்திலே பயங்கரமான பாவங்களை குத்த செயல்களை எல்லாம் செய்து வாழ்ந்த பலர் இந்த உலகத்திலே அதற்குரிய தண்டனைகளை பெறாத நிலையில் செல்வது மாத்திரம் அல்ல பேரோடும் புகழோடும் வாழ்ந்து சென்று விடுகிறார்கள் மரியாதையோடு வாழ்ந்து சென்று விடுகிறார்கள் அவன் சமூகத்தின் தலைவனாக வாழ்ந்து செல்வாக்கோடு வாழ்ந்து மதிப்போடு வாழ்ந்து மரியாதையோடு வாழ்ந்து போய்விட்டானே வாழ்க்கை முடிந்துவிட்டதா இது நியாயம் கிடைப்பதில்லையா எங்கு நியாயம் எங்கு நீதி என்ற கேள்வி மறுபக்கத்தில் நன்மைக்காக வாழ்ந்து நல்ல முறையில் வாழ்ந்து சத்தியத்துக்காக வாழ்ந்து அதற்காக குரல் எழுப்பி மனிதர்களுக்கு நன்மை செய்து வாழ்ந்த ஒரு மனிதன் கடைசி வரைக்கும் கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு உலகை விட்டு பிரிந்தது மாத்திரமல்ல சில போது தண்டிக்கப்பட்ட நிலையிலும் நியாயம் வழங்கப்படாத நிலையிலும் அநீதிக்குட்பட்ட நிலையிலும் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து செல்கிறார் இந்த மனிதனுக்கு நீதி கிடைக்க நியாயம் கிடைக்க என்று எமது மனம் விரும்புகிறது ஆனால் அவனும் சட்டிவிடுகிறார் சரி இந்த உலகத்திலே ஒரு மனிதனுக்கு ஒரு குற்றவாளியை பல்லாயிரக்கணக்கான பல லட்சம் மனிதர்கள் அமைந்தவர் ஆனால் வரைக்கும் மனிதர்களை கொண்டு அந்த மனிதனை எத்தனை முறை கொலை செய்யலாம் ஒருமுறை கொலை செய்தவனையும் ஒரு முறை தான் கொலை செய்யலாம் ஒரு லட்சம் பேரை கொலை செய்தவனையும் ஒரு முறை தான் இந்த உலகத்தில் கொலை செய்யலாம் அதுக்கு மேல் தண்டனை வழங்க முடியாது எத்தனை முறை கொள்ளலாம் முடியாது எனவே இந்த உலகத்தில் ஒரு மனிதன் செய்த நன்மைக்கு நூறு வீதம் பிறவி உபகாரத்தை கொடுக்கவும் முடியாது ஒரு மனிதன் செய்த தீமைக்கு நூறு வீதம் உலகத்தில் தண்டனை வழங்கவும் முடியாது எனவே நிச்சயமாக மன்னத்துக்கு பிறகு வாழ்க்கை இருக்க வேண்டும் இருக்க வேண்டும் என்பதை மனித உள்ள ஒவ்வொரு உள்ளமும் நிறைய உயிரினங்கள் வாழ்கின்றன எல்லா உயிரினங்களும் பூச்சி புழுக்களும் விரதங்களும் செத்து மடிகின்றன மனிதனும் அந்த பூச்சி புழுக்களை போல செத்து மடிகிறான் என்பதை மனித உள்ளம் ஏற்றுக்கொள்ள தயாரில்லை நிச்சயமாக மிருகங்களை போல மனிதனுடைய முடிவு அமையக்கூடாது நிறைவான நன்மை கிடைக்க வேண்டும் தீமை செய்தவர்களுக்கு அதற்குரிய தண்டனை கண்டிப்பாக கட்டாயமாக கிடைக்க வேண்டும் கிட்ட வேண்டும் என்பதை மனிதர்கள் தற்க ரீதியாக உணர்ந்து வைத்திருக்கிறார்கள் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த பண்டிய நாகரிகத்தை கொண்டிருந்த பின்பிருக்கிற கண்டுபிடித்திருக்கிறார்கள் பத்திரிகைகளை நீங்கள் வாசித்திருக்கீர்கள் நிறைய அவர்கள் ஒரு சடலம் பணிதடையாத வண்ணம் சில நுணுக்கமான ஒரு தொழில்நுட்பத்தை கையாண்டு சில தைலங்களை பாவித்து அந்த உடம்புகளை பாதுகாப்பாக வைத்திருக்கிறார்கள் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு பிறகும் எந்த ஒரு நம்பிக்கையின் காரணமாக அவர்கள் அந்த சடலங்களை பாதுகாத்தார்கள் தெரியுமா நிச்சயமாக இன்னொரு வாழ்க்கை இருக்கிறது மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது அந்த வாழ்க்கையில் இந்த உடம்பு அப்படியே அதுவரை பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற ஒரு மயக்கமான நம்பிக்கையின் காரணமாகத்தான் இந்த மனிதர்களுடைய மனதிலே இந்த நம்பிக்கை மறுமை பற்றிய இந்த நம்பிக்கை எப்போதும் இருந்து வந்திருப்பதை பார்க்கிறோம் உலகத்தில் எதுவும் வீணாக இருப்பதாக எமக்கு தெரியவில்லை எல்லாவற்றிலும் அர்த்தம் இருக்கிறது எல்லாவற்றிலும் நுணுக்கம் இருக்கிறது எல்லாவற்றிலும் திட்டமிடல் இருக்கிறது அல்லா சொல்கிறான் இந்த உலகத்தை பார்க்கின்ற ஒரு மனிதன் வானத்தை பூமியை பார்க்கின்ற மனிதன் அல்லாவுடைய அற்புதமான ஒழுங்கை ஏற்பாட்டை பார்க்கின்ற ஒரு மனிதன் என்ன சொல்கிறான் ரொப்பனா நீ இந்த உலகத்தில் எதையும் அர்த்தம் இல்லாத நிலையில் வீணாக படைக்கவில்லை நீ அர்த்த அனைத்தையும் படை தீமைக்குரிய தண்டனை கிடைக்க வேண்டும் இவ்வளவு வல்லமை பெற்றனி இவற்றை எல்லாம் படைத்திருக்கிற அது உயர்வான நன்மையாக இருக்கும் நீ தண்டனை வழங்கினாலும் அது படுபயங்கரமான தண்டனையாக இருக்கும் எனவே தான் மனிதன் என்ன சொல்கிறான் எங்களை காப்பாற்றுவாய் இது ஒரு ஆய்வாளர் குறிப்பிட்ட திரும்பி வர மாட்டீர்கள் அந்த இரண்டுக்கும் இடைப்பட்ட எந்த ஒரு படைப்பையும் வீணாக படைக்கவில்லை என கபரு நிராகரிப்பாளர்கள் தான் அப்படி நினைக்கிறார்கள் நிச்சயமாக நரகம் தான் கிட்டும் என்று அல்லா சொல்கிறார் நிச்சயமாக நன்மை செய்தவர்களையும் தீமை செய்தவர்களையும் நாம் சமமாக நடத்துவோம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்களா யாமல் யார் அணுவலவேலும் ஒரு நன்மையை செய்கிறாரோ நிச்சயமாக அதற்குரிய பிறவி பலனை காண்பார் எவர் அடுத்த எதை நாங்கள் பார்க்கிறோம் இந்த வகையில் தகவல்களே இந்த மருமை பற்றிய சிந்தனை எமது வாழ்க்கையில் கூடுதலான முக்கியத்துவம் பெற வேண்டிய அவசியமும் தேவையும் இருக்கிறது சிலபோது இந்த மருமை பற்றிய நம்பிக்கை மறுப்பவர்கள் மனிதன் இறந்துவிட்டால் அவன் போய்விடுவான் என்று சொல்பவர்கள் முன்வைக்கின்ற வாதங்களை பதில் சொல்வதை எப்படி ஒரு மனிதன் மறுத்ததற்கு பின்னால் மண்ணோடு மண்ணாக மாறியதற்கு பின்னால் அவன் மீண்டும் எழுப்பப்பட முடியும் என்ற கேள்வி எழுப்பப்படுகின்ற போது குரான் சொல்கிறது எந்த அல்லா ஆரம்பத்தில் மனிதனை படைத்தானோ அதே அல்லா மீண்டும் மனிதனை படைப்பதற்கு தகுதி உள்ளவனாக இருக்கிறான் என்று அல் குரான் அத்தகைய தெளிவான மறுப்பை சொல்வதை பார்க்கிறோம் எனவே ஒரு கூட்டம் ஏற்றுக்கொள்ளாத கூட்டம் மறுமையை நம்பாத கூட்டம் மற்ற ஒரு கூட்டம் இருக்கிறது மறுமையை நம்புகின்ற கூட்டம் விசாரணை நம்புகின்ற கூட்டம் சுவனத்தை நம்புகின்ற கூட்டம் நரகத்தை நம்புகின்ற கூட்டம் ஆனால் அது பற்றிய கண்ணை அது பற்றிய உணர்வு இல்லாமல் வாழுகின்ற கூட்டம் அவர்கள் நம்புகிறார்கள் ஆனால் அது பற்றிய உணர்வு அவர்களுக்கு அது பற்றிய விழிப்பு நிலையில் அவர்கள் வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த மருமை வாழ்க்கையை மறந்து வாழ்பவர்கள் பெரும்பாலான மூமிங்களுடைய நிலை இந்த நிலையில் தான் நான் நாம் அனைவரும் மறுமையை நம்புபவர்கள் நரகத்தை நம்புவவர்கள் சோனத்தை நம்புவவர்கள் ஆனால் அது பற்றிய விழிப்பு நிலையில் நாம் பல இருப்பதில்லை நீ ஒரு பரதேசியை போல்வாழ் அல்லது ஒரு பிரயாணியை போல் வாழ்க்கையை அமைத்துக் கொள் ஒரு பரதேசி ஒரு ஊருக்கு புதிதாக சென்றவன் எவ்வாறு நடந்து கொள்வான் அந்த ஊரை விட்டு அவன் போய்விட வேண்டும் சொல்வோம் எனவே அவன் அந்த அந்த ஊரிலே எப்படி நடந்து கொள்வான் என்பதை நாம் அறிவோம் அல்லது நடந்து கொள்வான் என்பதை நாம் அறிவோம் வாழ்க்கை அமைய வேண்டும் இருக்க வேண்டும் என்ற கருத்தை அவர்களுக்கு சொன்னார்கள் அவர்களே சொல்கிறார்கள் இதை மாலை வேலை வந்துவிட்டால் அடுத்த நாள் காலையின் எதிர்பார்க்காதே காலை மாலை மரணம் வருவதற்கு முன்னால் உனக்கு கிடைத்திருக்கின்ற இந்த ஆயுளை பயன்படுத்திக் கொள் என்று அவர்கள் சொல்கிறார்கள் சகோதர்களே அவன் நாளை என்ன செய்ய போகிறான் என்பதை தெரியாது எந்த பூமியில் போய் மரணிப்பான் என்பதும் எந்த மனிதனுக்கும் தெரியாத விஷயம் எந்த நிலையிலும் திடீர் என்று அந்த மனிதனை அவர்கள் ஒரு நாள் ஒரு கபரை கண்டு அழ ஆரம்பித்து விட்டார்கள் அவர்களுடைய தாடி மயிர் நலையும் அளவுக்கு அவர்கள் அழுதார்கள் அப்போது அவரோடு இருந்த ஒரு தோழர் கேட்டார் நினைத்துக்கூட நீங்கள் என்று சொன்னார்கள் மறுமையுடைய இடங்களில் முதலாவது இடம் கபராகும் ஒரு மனிதன் கபரிலே ஈடேற்றம் பெற்றுவிட்டால் அதை தொடர்ந்து வருகின்ற கட்டங்கள் அனைத்தும் அவனுக்கு இலகுவாக இருக்கும் எந்த மனிதன் ும் அவனுக்கு மிகவும் பொறுப்பானதாகவே இருக்கும் என்று சொல்ல நான் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன் பயங்கரமான ஒரு காட்சியை நான் கண்டதில்லை கபரை விட மிக பயங்கரமான மட்டுமொரு காட்சியை நான் கண்டதில்லை என்று அதிகம் அலற்றிக் கொள்கிறேன் என்று சொன்னார்கள் சகோதரர்களே ஒவ்வொரு மனிதனும் தனது கபரை பற்றி சிந்திக்க வேண்டும் இந்த உலகத்திலே ஒரு அடி நிலம் கூட இல்லாத மனிதன் நிச்சயமாக அவனுக்குரிய ஆடி நிலத்தை பெற்றுக்கொள்வார் அமெரிக்காவிலும் அவனுக்கு ஆறு அடி நிலம் இருக்கும் ரஷ்யாவிலும் இருக்கும் இந்தியாவிலும் கட்டாயமாக அவன் ஒரு யாசகனாக இருந்தாலும் பிச்சைக்காரனாக இருந்தாலும் ஐந்து காட்சிக்கு வக்கீல் இருந்தாலும் அவனுக்கு ஆறு அடி நிலம் இந்த உலகத்திலே அவனுக்கு என்று எழுதப்பட்டிருக்கிறார் அதற்கான நீங்களும் ஒவ்வொருவரும் கண்டிப்பாக இருக்க இல்லாத போது எவ்வளவு அசௌகரியமாக இருக்கும் அதிலும் நாம் பாடுகின்ற இந்த யுகத்தை பொறுத்தவரையிலே தேவைப்படுகிறது கடுமையான சூடான காலத்தில் குடியூட்டப்பட்ட அறையிலே தான் இருக்க விரும்புகிறோம் அடைந்து எமது கபருக்கு நிரந்தர நிலையான வாசித்தலத்துக்கு போக இருக்கிறோம் அந்த கபு எப்படி இருக்கிறது அதனுடைய அளவு எப்படி அதனுடைய படுக்கை எப்படி அங்கு விருப்பி இருக்கிறதா நிச்சயமாக அந்த இடத்தை நோக்கி நாங்கள் போக போகிறோம் வருவார்கள் யாரு உதவிக்கு வருவார்கள் இருட்டறையில் இருக்க வேண்டும் சூட்டில் இருக்க வேண்டும் நெருக்கடியான நிலையில் இருக்க வேண்டும் இத்தகைய ஒரு கபரை நிச்சயமாக எங்களில் ஒவ்வொருவரும் சந்திக்க வேண்டிய நிலையில் தான் நாங்கள் இருக்கிறோம் சகோர்களே இந்த வகையில் இரண்டாவது கூட்டம் பொறுத்தவரை நம்புகின்ற நம்மை போன்ற கூட்டம் பற்றிய விழிப்புணர்வுகளாக இருக்கிறோம் உள்ளத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் சிந்தனையை பசுமையாக நாம் வைத்துக் வேண்டிய அவசியம் தேவையம் இருக்கிறது மூன்றாவது ஒரு கூட்டம் இருக்கிறது அந்த கூட்டம் என்ன அந்த கூட்டம் தான் மறுமையை நம்பி அதற்காக வாடுகின்ற கூட்டம் மறுமையை நம்பி அதற்காக வாடுகின்ற கூட்டம் இந்த உலகத்திலே மூன்று வகையான மனிதர்கள் சாப்பிடுவதற்காக வாழ்பவர்கள் சாப்பிடுவர்கள் இவர்கள் புத்திசாலிகள் மூன்றாவது வகை மனிதர்கள் ஏன் வாழுகிறோம் என்பதற்கு பது கண்டவர்கள் நாம் சாப்பிடுவதற்காக வாழவில்லை வாழ்வதற்காக சாப்பிடுவர்கள் என்று சொன்ன போதிலும் எதற்காக வாழ்கிறோம் என்பது பற்றிய தெளிவை பெற்றவர்கள் தான் உண்மையான மனிதர்கள் அந்த வகையில் ஒரு மூமிவாக விளங்கி வைத்திருக்கிறான் நாம் அல்லாவிடமிருந்து வந்தோம் அவன் பக்கம் இளையான நிரந்தரமான வாழ்க்கை மறுமையுடைய வாழ்க்கை அந்த மறுமை வாழ்க்கைக்காக இம்மை தயார்படுத்துவதான் நோக்கம் என்று அந்த வகையில் எதற்காக நாம் வாடுகிறோம் என்பதற்கான பதிவை பெற்ற மனிதனைத்தான் நாங்கள் உண்மையான மனிதன் என்று சொல்கிறோம் அவன் தான் மூமினாக முதலாவது கூட்டம் ஆகிறான் இவர் மறுமையை நாடுகிறாரோ மறுமையின் வெற்றியை நாடுகிறாரோ அந்த மறுமைக்காக செயற்படுகிறாரோ அல்லாவை நம்பிய நிலையில் அவ்வாறு செயற்படுகின்ற மனிதர்களுடைய முயற்சி வரவேற்கத்தக்க முயற்சி அங்கீகரிக்கத்தக்க முயற்சி என்று அல்லாஹு தெளிவாக சொல்வதை பார்க்கிறோம் உலக வாழ்க்கை என்பது நிலையற்ற வாழ்க்கை மறுமை வாழ்க்கை என்பது நிலையான வாழ்க்கை இந்த உலகம் மனிதர்களுக்காக படைக்கப்பட்டிருக்கிறது மனிதர்கள் இந்த உலகத்திற்காக படைக்கப்படவில்லை மனிதர்கள் தான் இன்று எமக்கு தேவைப்படுகிறார்கள் உண்மையான அல்லாவுடைய தூதர் சலம் அல்லாஹுடைய பாசறையில் வளர்ந்த அந்த மனிதர்களை வர்ணிக்கிறான் அவர்கள் எத்தகைய தெரியுமா அவர்களுடைய கொடுக்கல் வாங்கலோ அவருடைய வியாபாரமோ அவருடைய வர்த்தகமோ இவை எதுவும் அவர்களை அல்லாஹ் விற்கி செய்வதை விட்டும் தொழுகை நிலைநாட்டுவதை விட்டும் கொடுப்பதை விட்டும் அவர்களை தடுக்காது அவர்கள் என்றும் எப்போதும் உள்ளங்களும் பார்வைகளும் தட்டு தடுமாறக்கூடிய அந்த மறுமையை நினைத்தவர்களாக இருப்பார்கள் எங்கிருந்த போதிலும் எந்த இடத்தில் இருந்த போதிலும் உள்ளங்களும் பார்வைகளும் தட்டு அந்த மறுமையை நினைத்து அஞ்சக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் வர்ணிக்கிறார் யாவாருக்கு ஈடுபடுவார்கள் ஈடுபடுவார்கள் ஈடுபடுவார்கள் தொழில் செய்வார்கள் எல்லாம் செய்வார்கள் ஆனால் மறுமை பற்றிய சிந்தனை அவருடைய உள்ளத்தில் எப்போதும் பசுமையாக இருக்கும் என்ற கருத்தை அலப்புரான் மிக தெளிவாக சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம் சவரர்களே இன்றிருக்கிற பிரச்சனை என்னவென்றால் மறுமை பற்றிய சிந்தனை வரக்கூடிய சூழ்நிலை இல்லாமல் இருக்கிறது மரணத்தை பற்றிய சிந்தனையோ மறுமை பற்றிய சிந்தனையோ வரக்கூடிய சூழ்நிலை இன்று இல்லாமல் போய்விட்டமைதான் இருக்கின்ற பயங்கரமான நிலை ஒரு இப்ராஹிம் அதிகம் ரஹிம் மஹா அவர்கள் கடை தெருவுக்கு போய் அங்கே மக்கள் எல்லாம் மறுமை சிந்தனை இறை சிந்தனை மரண சிந்தனை இருப்பதை பார்க்கிறார்கள் அந்த கடை இருந்த மனிதர்களை விழித்து அவர்கள் சொல்கிறார்கள் முதலாவது நிறைவேற்றவில்லை இரண்டாவது விஷயம் அல்லாவுடைய ரசூலை நேசிப்பதாக நீங்கள் தாவா செய்கிறீர்கள் ஆனால் அவருடைய சுண்ணாவை முதுகுக்கு பின்னால் தூக்கி அறிந்து விட்டீர்கள் அறிந்தும் அண்ணாக்கும் உண்மையானது என்று தெரிந்து ஆனால் அது வந்து தசு கொள்வதற்கு நீங்கள் முயற்சிப்பதாக தெரியவில்லை அறிந்தும் அண்ணன் சென்னதும் உண்மையானது என்று நீங்கள் சத்தியமானது உண்மையானது என்பதை நீங்கள் தெரிந்து வைத்திருக்கிறீர்கள் ஆனால் அதற்காக நீங்கள் உங்களை தயார்படுத்துவர்களாக இல்லை ஒன்பதாவதாக நாம் ஒரு நாள் இவ்வாறு மரணிக்க வேண்டும் என்ற உணர்வு உங்களுக்கு சொல்லுங்கள் இதன் நோமிக்கும் அயோகக்கும் ஒவ்வொரு நாள் அல்ல உங்களுடைய உள்ளங்களை எல்லாம் செய்து விட்டால் உங்களுடைய அங்கீகரிக்கப்படாத நிலை உருவாகிவிட்டது என்று சந்தைக்கு சென்று செயற்படுத்தாத காரணத்தினால் தான் உங்களது உள்ளங்கள் எல்லாம் செத்த நிலையில் இருக்கின்றன என்று சொன்னார் அவர்களே இந்த இத்தகைய விஷயங்களில் நாம் அடிக்கடி நேற்று பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் நான் இன்னும் ஒருமுறை அந்த விஷயத்தை உங்களது கவனத்திற்கு கொண்டு வருவது பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் அவர்கள் சொன்னார்கள் பத்து விஷயங்களை நீங்கள் கடைபிடிக்காத காரணத்தினால் உங்களது உள்ளங்கள் செட்டுவிட்டன முதலாவது விஷயம் அல்லாஹே அறிந்து வைத்திருப்பீர்கள் அவனை நம்புகிறீர்கள் ஆனால் அவர்களுடைய நிறைவேற்றுவதில்லை இரண்டாம் விஷயம் குரானை நீங்கள் ஓதுகிறீர்கள் ஆனால் குரானிகள் அடிப்படையில் பாராயணம் செய்கிறீர்கள் அக்காலத்துல அல்லாவுடைய அண்ணனை நீங்கள் தாப்புகிறீர்கள் ஆனால் அதற்கு நன்றி கருத்து அல்லாவுடைய நேசிப்பதாக நீங்கள் நினைக்கிறீர்கள் ஆனால் அண்ணாவுடைய சுண்ணாவை முதலுக்கு பின்னால் தூக்கி எங்க நீங்கள் முயற்சி பல அன்பர்களை அவர்கள் மரணித்ததை தொடர்ந்து நீங்கள் கொண்டு போய் அடக்கம் செய்திருக்கிறீர்கள் ஆனால் அதை நீங்கள் படிப்பினை பெறவில்லை ஒவ்வொரு நாள் காலையிலும் நீங்கள் கண்டுபிடித்தால் அடித்த மனிதர்களுடைய பார்ப்பதிலும் நீங்கள் மறந்து விடுகிறீர்கள் இதன் காரணத்தினால் அல்லா உங்களுடைய உள்ளங்களை மர்ணிக்கச் செய்து விட்டான் உங்களுடைய எந்த பிரார்த்தனையும் அங்கீகரிக்கப்படுவதாக இல்லை என்று சொன்னார் இது என்னை பார்த்து அவர்கள் சொல்வதாக நான் நினைக்க வேண்டும் என் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்வதாக நினைக்க வேண்டும் உண்மையில் இந்த பத்து விஷயங்களையும் நாங்கள் ஆழமாக நம்புகிறோம் ஆனால் எந்த தூரம் இந்த பத்து விஷயங்களையும் ஒரு வாழ்க்கையை நாம் கடைபிடிப்பவர்களாக இருக்கிறோம் என்பதை சிந்து பார்க்கே இத்தகைய நிலையிலிருந்து எம்மை காப்பாற்றிக் கொள்வதற்கு உதவுவதுதான் சிந்தனை மரண சிந்தனை மறுமை சிந்தனை இந்த மூன்று வினைகின்ற போது துறை சிந்தனையும் மரண சிந்தனையும் மறுமை சிந்தனை எனவே நாங்கள் கலந்துரையாடிய இந்த மூன்று விஷயங்களும் ஒருங்கே இணைகின்ற போது ஒரு மனிதனிலே வருவது தக்குவா தக்குவா என்று சொல்லுகிறோமே ஆழமான மரணத்திற்கு பின்புள்ள வாழ்வு பற்றிய சிந்தனை நம்பிக்கை இருக்கிறதோ அந்த மனிதனைத்தான் தக்குவா உள்ள மனிதன் என்று சொல்கிறோம் ஒவ்வொரு ஜும்மாவை போதும் இமா தக்குவாவோடு நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் என்று வசிய செய்வார் படி சொா பிரசங்க ஒரு அடிப்படையானில் ஒன்றும் போதுபா நிறைவேறாது அந்த அளவுக்கு உபதேசம் செய்ய வேண்டும் இந்த தக்குவா எல்லோருக்கும் பலச்சியமான ஒரு வார்த்தை ஆனால் அதன் பொருளை அதன் ஆழத்தை அதன் தத்துவத்தை தாத்யத்தை உணர்ந்தவர்கள் மிக மிக குறைவு ஒரு முறை கேட்கப்பட்டது தக்குவா என்றால் என்ன என்னில் வாழ்க்கை அமைத்துக் கொள்வது சொற்பமாக இருந்தாலும் அதைக் கொண்டு திருப்தி அடைவது கிடைப்பதைக் கொண்டு திருப்தி அடைவது மரணத்துக்கு பின்புள்ள வாழ்க்கைக்காக எப்போதும் தன்னை தயார்படுத்திக் கொண்டிருப்பது இதுதான் தப்பு சொன்னார்கள் ஒரு நாட்டுப்புற அரபி அரபு மொழியில் புலமை பெற்ற ஒரு மனிதனை அழைத்து தக்குவா என்ற அரபு பதத்தினுடைய சரியான பொருள் என்ன என்று நிலவிய போது அந்த ஆராவி அந்த நாட்டுப்புற அரபி சொன்னார் அமீர் நூ கரடுகுருடான கற்கள் உட்கள் நிறைந்த ஒரு பாதையினை நீங்கள் பிரயாணம் செய்ததுண்டா என்று கேட்கிறார் அத்தகைய பாதையில் நான் சென்றது உள்ளே அப்படியான ஒரு பாதையில் செல்கின்ற போது எப்படி நடந்து கொள்வீர் எப்படி நீங்கள் நடந்து கொள்வீர்கள் அமீர் மூலே என்று கேட்ட போது மிகவும் கவனமாக பத்திரமாக நான் அந்த பாதையில் பயணம் செய்வேன் என்று உமர் குலஹ்தல்லா சொன்னார் அப்போது அந்த நாட்டுப்புற அரபி சொன்னார் அதுதான் தக்குவா தக்குவா என்பது இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்திலும் ஒவ்வொரு எட்டிலும் மிக கவனமாக வெளிப்போடு இந்த அளவு சூரம் அல்லாவுடைய வரம்புகளை பேணி சல்லாவுடைய வழிமுறைகளை பேணி நான் எனது பயணத்தை மேற்கொள்கிறேன் விழிப்புணர் தக்குவா அந்த தக்குவா ஒரு அறிஞர் சொன்னார் தக்குவா உள்ள மனிதன் யார் தெரியுமா அல் முத்தமே மனிதா கால காதல் அமில இல்லா இந்த மனிதன் பேசினால் அல்லாவுக்காக மட்டும் பேசுகிறான் எந்த மனிதனுடைய வரவேற்பை பெற பாராட்டை பெற பிறபள்ளிய நோக்கத்தோடு அல்லது முகஸ்துதிக்காக அன்றி பேசினால் அல்லாவுக்காக எந்த மனிதன் பேசுகிறான் எந்த சேனை செய்தாலும் அல்லாவுக்காக எங்க செய்கிறானோ அந்த மனிதன் தான் தப்புவா உள்ள மனிதன் என்று சொன்னார் மற்றும் ஒரு உள்ள மனிதன் அத்தகைய மனிதர்கள் தான் உள்ளவர்கள் என்று விளக்கம் சொன்னார் இந்த தப்புவா தான் ஒரு மனிதனுக்கு நேரான வழியை காட்டும் இந்த குரான் யாருக்கு வழிகாட்டும் எந்த மனிதனுடைய உள்ளத்திலே தக்குவா இருக்கிறதோ அவனுக்குத்தான் வழிகாட்டும் என்றால் குரான் சொல்கிறது தக்குவா தான் உலகில் பிறந்த உலகில் தோண்டிய எல்லா நபிமார்களும் தனது முன்வைத்தோடு நடந்து கொள்ளுங்கள் தக்குவாடு நடந்து கொள்ளுங்கள் இந்த தக்குவாவை நாம் பெற்றுவிட்டால் இன்பங்களை பெற்றவர்களாக மாறிவிடும் குரான் அல்லாஹு தாலா பெற்ற மனிதர்களுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியங்களை சொல்லிக்கொண்டே போகிறான் உங்களுக்கு வாழ்க்கை பிரச்சனையா வாழ்க்கையிலே இனல்களா துன்பங்களா அவற்றுக்கு தீர்வு வேண்டுமா வாழ்க்கையிலே பொருளாதார நெருக்கடியா அதற்கு தீர்வு வேண்டுமா அல்லா சொல்லுகிறார் நடந்து கொள்கிறாரோ நிச்சயமாக அல்லா அவருடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வை வழங்குவான் அவர் எதிர்பாராத வண்ணம் அவருக்கு வருமானத்தை கொடுப்பான் என்று அல்லா வாக்குறார் இது குரான் சொல்ற நடந்து கொடுக்கிறாரோ அவரு கொடுப்பார் அதிகமான மனிதர்கள் சொல்வார்கள் சரியான பாதமா இருக்குது சரியான சுமையா இருக்குது வேலைகள் முடிஞ்சபாடு இல்ல கஷ்டமாக இருக்குது சிரமமாக இருக்குது அல்லா சொல்கிறான் தக்குவாவோடு நடந்து கொள்வாரோ அல்லாஹுடைய விஷயங்களை எல்லாம் லேசாக்கி கொடுக்கிறார் இலகுபடுத்தி கொடுக்கிறார் இது அல்லாஹ் அல் குரான் தருகின்ற வாக்கு ஒரு மனிதனுக்கு அறிவு இருக்கும் ஆனால் தெளிவு வர வேண்டும் என்றால் எது சத்தியம் எது அசத்தியம் எது உண்மை என்றால் அதற்கும் ஆயுதம் தக்குவா தான் நீங்கள் தக்குவாவுடன் நடந்து கொண்டால் அல்லாஹ் உங்களுக்கு தெளிவை தருவான் சத்தியத்தையும் அசத்தியத்தையும் திருத்தறிய கூடிய ஆற்றை தருவான் எல்லா கைதுகளும் தப்பாவிட்டால் அல்லாஹ் உங்களிலே அல்லாவிடத்தில் கௌரவமானவன் யார் உயர்ந்தவன் யார் தக்குவாக எந்த மனிதன் உயர்ந்தவனும் அவன் எனவே தவறுகளே நாம் இதுவரை கடந்துரையாடிய விஷயங்களுடைய சாராம்சமாக இருப்பது தக்குவான் இவை அனைத்தும் இணைகின்ற போது மனித உள்ளத்திலே வருவதுதான் தக்குவான் அதன் வெளிப்பாடு என்ன அவன் பேசினால் அல்லாவுக்கா பேசுவான் செயற்பட்டால் அல்லாவுக்கா செயற்படுவான் அல்லாவை பயந்து கொண்டிருப்பான் அல்லாவின் நலப்புறான அடிப்படையில் செயற்படுவான் கடைசியாக சொன்னார்கள் தப்புவா என்பது தப்புவா என்றால் அல்லாவுடைய ஏவல்களை ஏற்று விளக்கல்களை தவறு வாழ்வதுதான் தப்புவா அல்லாஹிவல்களை மேற்று விளக்கங்களை தவிர்த்து வாழக்கூடிய மனிதனாக மாறிவிடுவார் அத்தகைய மனிதனுக்கு இந்த உலகிலே கிடைக்கக்கூடிய பாக்கியங்களை எல்லாம் சொன்னால் மறுமையிலே நீங்கள் குரானை பாருங்கள் மனிதர்கள் சிவனத்திலே இருப்பார்கள் அடித்துக் கொண்டே அல்லா போகிறான் என்னென்ன இன்பங்கள் வேண்டும் என்னென்ன சுகங்கள் வேண்டும் அனைத்தும் யாருக்கு கிடைக்கிறது தப்பா உள்ள மனிதர்களுக்கு நிறைவான வாழ்க்கை சந்தோஷமான நிரந்தரமான மறுமை வாழ்க்கையிலும் அடிப்படையாக இருப்பதுதான் நாம் இன்று கலந்துரையாடிய இந்த மருமை பற்றிய சிந்தனை இந்த மூன்று சிந்தனைகளோடும் நம்பிக்கைகளோடும் எந்த மனிதனுடைய வாழ்க்கை அமைந்து விடுகிறதோ அவன் தக்குவா உள்ள மனிதனாக மாறுவான் வெளிப்பாட்டை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறான் தக்குவாவுடைய வெளிப்பாடு என்பது கந்தலாடை அறிந்திருப்பதல்ல பழிவாசை தற்பு அவன் இருபத்தி நான்கு மணி நேரம் இயக்கிக் கொண்டிருப்பான் அந்தந்த சந்தர்ப்பத்தில் எந்த காரியத்தை ஆட்ட வேண்டுமோ எந்த கர்மத்தை செய்ய வேண்டுமோ அதை மீறி கொண்டிருப்பான் அதை அல்லாவுடைய வரம்புகளை மீறாமல் வழிமுறைக்கு ஏற்பான் தக்குவா உள்ள மனிதன் ால் அதன் வெளிப்பாடுகளை நாங்கள் நமது வாழ்க்கையே நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறார் எனவே சகோதர்களே சகோதரிகளே இதுவரை நாம் கலந்துரையாடிய இந்த அம்சங்கள் எமது ஆன்மீக பயணத்தை வெற்றிகரமாக தொடர்வதற்கு உதவக்கூடிய அம்சங்கள் எப்போதும் நாம் வாழ முடிய பயன்தான் அவனுக்கு வரும் அச்சம்தான் வரும் கலக்கம்தான் வரும் வாழ்க்கையில் குழப்பம் தான் வரும் மரணத்திற்கு பின்புள்ள வாழ்வு பற்றி அந்த மருமை பற்றிய நம்பிக்கை அவனது உள்ளத்தில் ஆழமாக வேண்டுகின்ற போதுதான் வாழ்க்கை என்பது குறுகிய வட்டத்தில் விடுபட்டு ஒரு விசாலமான நிலையை நோக்கி செல்லும் நாம் சக்கீனத்த அமைதி இவ்வார் ஒரு மூமிலிக்கு கிடைக்கிறது என்பதை பற்றி விளக்கி விளக்கிய போது நாங்கள் உங்களுக்கு விளக்கம் தந்தோம் ஒரு மூவின் உடைய வாழ்க்கை இந்த மருமை பற்றிய நம்பிக்கை காரணமாக அல்லாஹை பற்றிய நம்பிக்கை காரணமாக எவ்வாறு நிலையிலிருந்து மிக விரிவான விசாலமான நிலையை நோக்கி செல்கிறது அத்தகைய நிலையை ஒரு மூவின் அடைக்கிறார் எனவே இந்த அடிப்படையான விஷயங்களை எமது வாழ்க்கையில் கடைபிடிப்பதற்கு நாம் முனைய வேண்டும் ரசூல் அலுல்லம் அவர்கள் இந்த சிந்தனைகளைத்தான் எமது உள்ளத்தின் ஆழத்திலே எப்போதும் பதிப்பதற்காக முயற்சி செய்தார்கள் சஹாபாபி மக்கள் வளர வேண்டும் என்பதற்காகத்தான் சந்திக்க இந்த பற்றி நாம் இந்த இந்த பேசுவோம் வளர்த்தள் புது கூட அந்த பொருள் இருந்து கொண்டு அவர்கள் மனிதன் அறிவில் இருக்கிறார் அடிப்படையில் வாடுகின்ற போது வரக்கூடிய சோதனைகள் பிரச்சனைகள் போது பரஸ்பரம் பொறுமையை எடுத்துச் சொல்லிக் கொண்டு வாழ்ந்த வாடுகின்ற மனிதர்களை தவிர இந்த நான்கு பண்புகளை கொண்ட மனிதர்கள் வெற்றி பெற்றவர்கள் ஜெயசீலர்கள் இவர்கள் தான் தக்குவா உள்ளவர்களுக்கு இந்த சூரத்து கூட நாங்கள் வரைவிளக்கணமாக சொல்ல முடியும் அடிக்கடி ஓதுவோம் அதிக அதிகம் ஓதுவோம் அதற்கூடாக எமது ஆன்மீக நிலையை எப்போதும் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு முயற்சி அல்லாஹான அந்த வகையிலே எமது ஈமானை எப்போதும் பசுமையாக வைத்துக் உறுதியாக வைத்துக் அழமாக வைத்துக் கொள்ள செய்வானாக எமது ஆன்மீக நிலையை எப்போதும் நல்ல நிலை வைத்துக் கொள்வதற்கு அல்லாஹ் சுபஹான அருள்வாலிப்பானாக அல்புரா வழியில் நடந்து சுண்ணாவின் வழியில் சென்று எமது வாழ்க்கையை வெற்றிகரமாக அமைத்துக் கொள்வதற்கு அல்லாஹ் சுபஹான உங்களுக்கும் நம் அனைவருக்கும்